ோமவிசம்பிராய வம்ச ஷி மஹோ நமோ குருப்பலவரானோமிரங்குணுமே ஆரிய சிரங்கை வாசி வசேமேயுந்திரோ வபா விஷவே நத்தோ அரிஷ்டேமி நோஸஸ் ஓ தியம் எதீப் பாவகாத் விஃுலிங்க சபவன் சூப்பரா சோமிய शवनकुय केवी कस्म भगवो विज्ञाते अद्याद्या पार्तकोम तद्ज्ञाथ सगुरमे अभिग्छे अलग शौनकर् तथं अंगि विधिवपसन्न पप्रछ अब उपनिषद मोदी इन चलिए अद्रेश्यम अग्राह्यम अगोत्रम अवर्णम अचक्षुश्रोत्रम तदपाणीपाद नि विभु सर्वगत यद भूतयोनिं अपो जगत कारणं सुसूक्षम तदव्यय यदूतोनि धीरा पश्य जगत्कार जगत्कारणवस्तु लक्षण जगत चल पटगण अभिन्नपादान एक कारणं चेतन कारणं कारणं चेतन रूपं காரணம் ஏகரூபம் மூல காரணம் மூல காரணம் அத்வைத்த காரணம் ஏக காரணம் சேதன காரணம் அபிநின்னிமித்தோபாதான காரணம் உபநிஷத்தினுடைய பாஷையெல்லாம் நமக்கு கவனமாக புரியணும் நம்ம எதுக்காக உபனிஷத் படிச்சுட்டுருக்கோங்கிறது மறந்துவிடவே உபனிஷத்தை இந்த தத்விஜானார்த்தம் விசாரத்தில் நம்ம பார்த்தோம் என்னுடைய அபிப்பிராயம் ஒன்று இருக்கிறது உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் வேறு மாதிரியாக இருக்குது உபனிஷத்து சத்தியமான சத்தியத்தைத்தான் பேசுகிறது அப்போ என்னுடைய வாக் என்னுடைய கருத்து என்னுடைய அபிப்பிராயம் சத்தியமாக உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் சத்தியமாக நான் அபூரணமானவன் என்கின்ற எண்ணம் என்னுடைய கருத்து உபனிஷத்தினுடைய கருத்து நீ பூரணமானவன் என்பது நீ அழியாதவன் மாறாதவன் பூரணமானவன் நீ மாத்திரம் சர்வம் பூர்ணம் அப்பூர்ணம் கிஞ்சிதபி நாஸ்தி ஈஷன் மாத்திரோப்பி கொஞ்சம் கூட கிடையாது எற்கிஞ்ச ஜெகத்தியாம் ஜகத்து சர்வம் ாஸ்யம் இதம் சர்வம் புருஷா ஏவ லவலேஷோப்பி நாஸ்து கொஞ்சம் கூட பேதம் கிடையாது எப்படி இருக்கு நம்மளுடைய அனுபவங்களோ எப்போ பார்த்தாலும் அதுதான் இருக்கு பேதம்தான் இருக்குது பேதம் பார்க்கறதுனால ஒப்பிடுதல் வருது எப்போ எத்த எத்தனை பேதா துவைத்த கம்பேரிசன் கம்பேரிசன் வந்தாலே கம்பேரிசன் இருந்தால் அதாவது டிஃபரன்ஸ் கம்பேரிசன் சொல்லுவோம் வேதம் ஒப்பீடு ஒப்பிடுற போது ஒப்பிடுறதுனால என்னாகும்னா இது இதை விட அது வசந்தது அது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம் ஒப்பிட்ற போது என்ன ஆகிடுறது வேண்டுதல் வேண்டாமை வருகிறது எப்படி இருக்குது பாருங்கள் வேற்றுமை ஒப்பீடு வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமைங்கிற போது வேண்டாமைங்கிறது வெறுப்பு வேண்டுங்கிறது விருப்பு விருப்பும் வெறுப்பும் உள்ளத்தில் அமைதியை கொடுக்க முடியவே முடியாது அப்படி இருக்கிறவ இப்படியே வாழ் எத்தனை நாளைக்கு வாழ்றது இந்த விருப்ப விருப்ப வைச்சுக்கிண்டு அந்த விருப்பு வெறுப்புக்கு காரணமான ஒப்பீடுகளை உண்மை என்று கருதி அந்த ஒப்பீடுகளுக்கு காரணமான வேற்றுமையை உண்மை என்று கருதி வாழ வாழ வாழ என்னாகிறதுனா முட்டாள்தனத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் உபனிஷத்து என்ன கருணையோடு சொல்கிறதுன்னா வேற்றுமைகள் இல்லை ஒப்பீடுகள் தேவையில்லை விருப்பு வெறுப்புகள் தேவையில்லை அமைதியாக ஆனந்தமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை ஆக நமக்கு இருக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட்டு குழப்பம் சம்சாரம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகத்வேஷம் ராகத்வேஷத்துக்கு காரணம் கம்பாரிசன் கம்பாரிசனுக்கு காரணம் டிஃப்ரென்ஸ் இந்த பேத புத்தி நம்முடைய சாந்தியை அழித்து கொண்டே இருக்கிறது சாந்தி வருமது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து அசாந்தியவே வச்சுருக்கு சாந்தியை தேடிகின்றே இருக்கும் எப்போ பார்த்தாலும் என்றைக்கு கிடைக்குமோ இன்றைக்கே வருமோ நாளைக்கே வருமோ மற்றன்றைக்கே வருமோ அன்னாள் என்னாலோ இப்படியே ஏங்கிக் கொண்டே இருக்கும் என்றைக்கு வரப்போகுது வரவே வராது அதனால் உபனிஷன் சொல்கிறது அதெல்லாம் இல்லை சொல்கிறது ஆனால் அது அவ்வளோ சுலபமாக நமக்கு புரிகிறதா புரியலை அதனால திரும்ப திரும்ப பல மந்திரங்கள் மூலம் இந்த அத்வைத்த அகண்ட வஸ்துவை பற்றியே உபதேசம் பண்ணுறது உபனிஷத்தோட வேலையை என்ன தெரியுமோ நம்ம புத்தியில் இருக்கிற இந்த பேத சத்தியத்துவ புத்தியை நீக்கிறதுல தான் உபனிஷத்துக்கு பரம தாற்பயம் துவைத்த புத்தியை நீக்கிறதுல எேத தீச்சாவே வைரவெச்சனீச்சா உச்சநீச்சாவன புனர்ப்பன தானே தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை நீ வாழ்க்கை கிருஷ்ண இவர் திருவள்ளுவர் சொல்கிறார் ஒப்பிடுற சுவாவம் இருக்குங்கிறதுனால்தான் சொல்கிறார் அவங்க பார்த்திங்களா அவங்க அந்த நகை போட்டிருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க உங்கள் உங்கள் உங்கள் தங்கையை பாருங்கள் உங்கள் அக்காவை பாருங்கள் அவங்க வீட்டை பாருங்கள் இவங்களை பாருங்கள் அதை பாருங்க நீங்கள் நான் பாருங்கள் பாருங்கள் பாருங்கங்கிற நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க என்னைக்கு தான் பார்க்க போறீங்களோ என்னைக்கு தான் என் துன்பம் தீரப்போகுதோ அப்படின் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேழா எங்க போனாலும் இருக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆசிரமத்தில் கூட நம்ம சொன்னாலும் சொல்லுவோம் அந்த ஆசிரமத்தை பார்த்தையா அந்த பிரம்மச்சாரி எப்படி இருக்கான்னு பார்த்தியா அந்த சாமியார் எப்படி இருக்கார்னு பார்த்தையா உனக்கு நீ இப்படி இருக்கியப்பா அப்படின்னு ஏ இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆ பரவாயில்ல சாமியாரும் அவங்க பிராப்லத்தை சொல்லிவிட்டார் அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இந்த பேத புத்தியை என்னது ஆட்டம் வாங்க வச்சு நாசம் பண்ணுறத்துக்குன்னே உழைக்கிறது உபனிஷத்து அதனால் அடிக்கடி போர் அடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஏன்னா நமக்கு இந்த பேதத்திலையே சுவாரஸ்யத்தை பார்த்ததுனால பேதத்தில் வந்து அஸ்வாரஸ்யமும் இருக்குது சுவாரஸ்யமும் இருக்குது அபேதத்தில் வந்து என்னென்னா சுவாரஸ்யமும் இல்லை அஸ்வாரஸ்யமும் இல்லை முதல்ல கேட்குற போது அபேதத்தில் சுவாரஸ்யம் இருக்கும் கேட்டுட்டே இருந்தால் அஸ்வாரஸ்யம் வந்துடும் அது நமக்கு வந்து அதனுடைய பிரயோஜனம் புரியலன்னா சுவாரஸ்யம் போயிடும் சுவாரஸ்யம்னா என்ன சுவாரஸ்யம் ஈடுபாடு ரொம்ப எப்போவுமே முதல்ல இருக்கிற மாதிரி இருக்குமா முதல்ல சன்னியாசம் வாங்குகிற அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது அதான் வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு இருந்த மூடே வேற இன்னைக்கு என்ன மூடுன்னா ஏண்டா வாங்கி சும்மா சொல்லி வைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் இல்லை சன்னியாசம் வாங்குற போது இருந்த தெய்வீக உணர்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா துள இப்பெல்லாம் ஸ்டிஃபாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லூஸ் ஆகி அப்படியே போய் அது மாதிரி ஒன்று இருந்தது தெரியலப்பா சரி இந்த இந்த இப்போ இது இந்த மாதிரி இந்த டேபிளில் ஒரு துணியை போட்டிருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இப்படி நகர்த்தி இப்படி நகர்த்தி நகர்த்தி என்ன கொஞ்ச நேரம் கழித்து லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பழையபடி இழுத்து இது பண்ணணும் அந்த வேலை தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் இந்த பேதபுத்தி நீக்கணுங்கிறதுக்காக உபனிஷத் உப்ப பல்ல பல திருஷ்டாந்தங்களையெல்லாம் கருணையோடு சொல்லி அதான் உபனிஷன் மாத்தான்னு பேர் அம்மா எப்பவும் குழந்தைக்கு நல்லதை சொல்லிக்கின்றே குழந்தை கேட்குறதோ கேட்கலையோ நல்ல அம்மா குழந்தைக்கு நல்லதை சொல்லிக்கின்றே தான் இருப்பான் ஆகையினால் உபனிஷத் அப்படியே தான் சொல்லுகிறார் சர்வோபனிஷதோ காவஹா எல்லாம் வந்து பசுமாடு மாதிரி நமக்கு அது எப்பவும் பாலை கொடுத்துண்டே இருக்கு சரி இப்போ இந்த ஜகத்காரணம் பிரம்மைங்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஜெகத் காரணம் பிரம்மாங்கிற விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் உபனிஷத்து இப்போ அதை சொல்லிக் கொடுக்க போகிறது நம்ம அபிப்பிராயத்தே மாற்ற போகிறது நமக்கு துவைத்தம் சத்தியம்ங்கிற புத்தி பலமாக இருக்கிறது உபனிஷத் அத்வைத்தம் சத்தியம் என்று உபதேசம் பண்ணுகிறது அப்போ நான் விசாரம் பண்ணுறேன் எப்படி அத்வைத்தம் சத்தியம் எப்படி அத்வைத்தம் சத்தியம் எப்படி அத்வைத்தம் சத்தியம் திரும்ப திரும்ப நான் குருவோட அனுகிரகத்தோட அதாவது உபதேசம் அனுகிரம்னா சும்மா இப்படி இல்லை வாயத்திறந்து பேசி திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து உபதேச ரூப அனுகிரகம் அப்படி அந்த அனுகிரகம் பண்ண பண்ண என்ன அந்த என்னுடைய துவைத சத்தியத்துவ புத்தி இருக்கே அகம் துவம் நீ நான் அது இது இந்த இந்த பேதங்களெல்லாம் என்னாகிறதுனா நீங்குகிறது உபதே உபனிஷ குருவினுடைய உபதேச ரூபமாகிய அனுகிரகத்தினால் என்னிடத்தில் இருக்கின்ற துவைத சத்தியத்துவ புத்தியானது நீங்குகிறது துவைத்தம் சத்தியம் என்று நான் நினைத்து கொண்டிருப்பது மிகவும் தவறு நமக்கு இருக்கிற அனுபவங்களெல்லாம் சாஸ்திரம் அழகான சொற்களில் போட்டு சொல்லிக் கொடுக்குறது நீ இத்தனையும் உன்னை கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேத புத்தி வேற்றுமை உணர்ச்சி ஆமாம் வேற்றுமையெல்லாம் இருக்கே அப்படின்னா வேற்றுமை இருக்குன்னு எவன் சொன்னான் அப்படின்னா அனுபவிச்சுன்ட்ருக்கோமே நீங்கள் இப்போ பேசுகிறீங்க நாங்கள் கேட்டுருக்கோம் அப்படின்னா அது தான் நான் சொல்கிறேன் இந்த வேற்றுமை உண்மை இல்லைங்கிறதா நம்ம விசாரமே நான் பேசின்னு நீ கேட்டுருக்க நான் சிந்திச்சுக்கிட்டு நீயும் சிந்திச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதே உண்மை இல்லை அதைத்தான் சிந்திக்கிறோம் சிந்திக்கிறதுங்கிறது உண்மை இல்லைங்கிறதத்தான் சிந்திச்சுட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் பாடம் நான் சிந்திச்சுக்கிட்டு உண்மை இல்லை நீ சிந்திச்சுக்கிட்டு உண்மை இல்லை அப்படிங்குற கருத்தை பத்தி தான் சிந்திக்கிறோம் ஒன்னும் முரண்பாடு இல்லையே சிந்தனை எதுல இருக்கும் அத்வைதில் இருக்குமா துவைதத்தில் இருக்குமா அத்வைதத்தை பத்தி சிந்திக்கிறது வேற விஷயம் ஆனாலும் கூட சிந்தனைங்கிறதும் அத்வைதத்தை பத்தி சிந்திக்கிறது துவைதமா அத்வைதமா அத்வைதத்தை பற்றி சிந்திப்பது துவைத்தமா அத்வைதமா துவைதம் மறந்துடக்கூடாது ஆனால் என்னன்னா துவைதத்த சத்தியம்னு நினைக்காத துவைத அவஸ்த அவ்வளோதான் துவைதத்த சத்தியம்னு நினைக்காத துவைத அவஸ்தைத சத்தியம்னு நினைக்கிற துவைத்தந்தான் சம்சாரம் துவைதத்த சத்தியம் இல்லைன்னு நினைக்கிற துவைத்தம் சம்சாரம் இல்லை ஏன்னா அது எரிந்த கயிறை போல ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இதை புரிய வைக்கிறதுக்காக உபனிஷத் சில விஷயங்களை சொல்கிறது இப்போ நம்ம நேற்றைக்கு ஆரம்பித்தோம் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னோம் காரணம் நித்தியம்னு சொன்னேன் காரியம் அநித்யம் இந்த உலகத்தில் இருக்கிறத எல்லா என்ன சொல்கிறோம் காரியம் காரியம் நம்ம அனுபவம் என்ன காரண காரியம்ங்கிறது நம்ம அனுபவத்தில் இருக்குது வெத காரணம் மரம் காரியம் அப்பா அம்மா காரணம் குழந்த காரியம் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் காரணக்காரிய அனுபவம் நமக்கு இருக்குது ஆகையினால இந்த காரியத்தை பார்க்குறோம் இந்த காரியத்தை பார்க்குற போது அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காரிய காரணத்தை எடுத்துக்கிறோம் எது இந்த விவர்த்த காரணத்தை நம்ம விசேஷமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா சாஸ்திரை சொல்லி இருக்கிறது இந்த விவரத்த காரணத்தை எடுத்துக்கிறோம் ஆறாவது மந்திரம் முதல் கண்டத்தில் ஆறாவது மந்திரம் விவரத்த காரணம் ரெண்டாவது மந்திரம்தான் பரிணாம காரணத்தை எல்லாம் பேசுகிறது ரெண்டாவதுனா எந்த மந்திரம் ஏழாவது மந்திரம் யசோர்ணா அபிசிருஜதே கண்ணதேச் அந்த காரணத்தில் இருக்கிற விசேஷ அம்சங்களை விளக்கி சொல்லியிருக்கு அப்போ காரண காரியத்தை பார்க்கும்போது இந்த மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களெல்லாம் அனித்தியம் மண் நித்தியம்ங்கிற கருத்தை பார்த்துட்டோம் நீங்கள் இதை போட்டுக்கணும் பிரம்மன் ஜகத்காரணம் பிரம்ம நித்யம் ஜகத் காரியாணி சர்வாணி அனித்யம் எல்லா அனித்யி சரீராணி விபவோ நைவாஸ்வத்தோகம் சொல்கிறது இல்லையா எல்லாம் வந்து அனித்யம் இது மனசில் இருக்கணும் காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் அப்புறம் வந்து காரியம் வந்து ஒரு ஒன்று ஒன்று ஒன்றா இருக்குது இந்த காரியம் வேற அந்த காரியம் வேறு இந்த காரியமும் அந்த காரியமும் என்னென்ன தேசத்தகா காலத்தகா பரிச்சின்னா இந்த குடம் என்பது இடத்தாலும் காலத்தாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது மண்ணை சொல்லாமல் ஆகாசத்தை எடுத்துக்கலாம் பரவாயில்ல இந்த உதாரணத்துக்காக சொல்கிறோம் எல்லா பொருள்லையும் எல்லா காலத்துலேயும் மண்ணு இருக்குது அபரிச்சின்னமாக இருக்குது சர்வகத்தமாக இருக்கு அபரிச்சின்னம் அபரிச்சின்னம்னா என்ன அர்த்தம் வரையறைகளுக்கு உட்படாமல் இருக்கிறது அது லொக்கேட்டட் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் அது வந்து கட்டஹா கட்டஹா குடத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இப்போ மரத்தால் எடுத்துட்டோமானா சேராக இருக்கும் நீங்கள் உங்கள் ஒரு ஒரு டெஸ்கும் ஒரு ஒரு டஸ்கு இவ்வளோ ஒரு டஸ்க் இருக்குது முன்னால் நாலு இங்கே டஸ்கு இங்கே டஸ்க் இருக்குது என் டஸ்க் இருக்கு இது துணி போட்ட டஸ்கு துணி போடாத டஸ்க்கு எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து என்னத்தினால பண்ணப்பட்டது மரம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அதனால் இதை பார்ப்போம் இது எல்லாமே மரம் தான் மரம் மரம் வந்து ஒன்றாவே இருக்குது மாறாததாக இருக்குது அதெல்லாம் மரம் வந்து என்ன சொல்கிறோம் அபரிச்சின்னம் இது பார்க்குறதுக்கு நம்ம மனசில் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது கொஞ்சம் கடினம் அதனால் வந்து பரிச்சின்னமாக இருக்குது ஆனால் சர்வகத்தமாக இருக்குது எல்லாத்துலேயும் இருக்கிறது எது மரம் அப்புறம் வந்து ஒரு இது வேறு இதாக பார்த்தோம் இந்த பருவம் இங்கே இருக்கிறது பார் இது டேபிள் இதுவும் ஒன்று இருக்குது மரம் இங்கே இருக்குது இங்கே ஒரு டீப்பாக இருக்குது இதை டீப்பாங்கிறோம் அது டேபிளுங்கிறோம் அங்கே இருக்கிறது பெரிய டேபிள் அப்புறம் அங்கே போட்டிருக்கிற பழக ஃப்ரேம்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறது இப்படியே நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற அத்தனை சேரையும் எடுத்துக்கோ எல்லா சேர்லையும் இருக்கிறது என்னது அந்த மெட்டீரியல் அந்த உபாதான காரணம் ஆக சர்வகத்தம்னு போட்டுக்கணும் முதல்ல காரணம் நித்தியம் காரியம் அநித்தியம் காரணம் சர்வகதம் காரியம் அல்பகதம் பரிச்சின்னம் காரணம் அபரிச்சின்னம் ரெண்டுலாம் ஒன்று தான் ஒரே சப்தம் போட்டுனா நீங்கள் போட்டுக்கலாம் சர்வகத்தம்னு போட்டுக்கலாம் காரணம் சர்வகத்தம் காரியம் அல்பகத்தம் அல்பகத்தம்னா ஒரு வரையறைக்குட்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் இருக்கு இதே இந்த மரத்தால் செய்யப்பட்டது பல்வேறு வஸ்துக்களாக இருந்தாலும் சரி பூஜை பூஜைக்கு பாத்திரமெல்லாம் மரத்தாலே பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளியிலே நிறைய பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளியில் வந்து உத்ரி நீங்குறோம் வெள்ளியில் பெரிய பாத்திரத்தை இப்படி வச்சுருக்கோம் வெள்ளியில் ஒரு தட்டு இருக்குது அப்புறம் வெள்ளியில் ஒரு கமண்டலம் இருக்குது வெள்ளியில் விளக்கு போட்டிருக்கு எல்லாம் வெள்ளியாக இருக்குன்னா அப்போ அது சர்வகத்தமாக இருக்கு இது ஒன்று அப்புறம் இன்னொரு விஷயம் காரியாணி அநேக்காணி காரணம் ஏக்கம் காரணம் ஒன்று காரியங்கள் பல இல்லையா ஜெகத்காரணம் பிரம்ம ஏக்கம் அத்வைத்தம் அது புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் அப்போ காரியம் அநேக்கம் இது ஒன்று இப்போ என்னாச்சு நித்தியம் சர்வகதம் ஏக்கம் நீங்கள் அது போட்டுக்கணும் இப்படி காரணம் காரியம்னு போட்டுக்கணும் காரியம் ஜகத்து காரணம் பிரம்மை காரணம் அக்ஷரம் காரணம் பிரம்மை பூதயோனி அப்படிலாம் போட்டு அந்த அக்ஷரம் பூதயோனி பிரம்ம இத்தனை சப்தமும் உபயோகப்படுத்தி இருக்கு இப்போ மூணு சொல்லிட்டோம் அப்புறம் இன்னொன்று காரியம் வந்து காரணத்தை சார்ந்திருக்கிறது காரியம் காரணத்தை சார்ந்திருக்கிறது காரணம் காரியத்தை சார்ந்து இல்லை எது தோன்றி இருந்து மறைகிறதோ அது தன்னுடைய தோற்றத்துக்கும் இருப்புக்கும் மறைவுக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது அது அதை சார்ந்து இல்லை காரியம் காரணத்தை சார்ந்து இல்லை காரணம் காரியம் காரணம் காரியத்தை சார்ந்து இல்லை காரியம்தான் காரணத்தை சார்ந்திருக்கிறது எல்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் பிரம்மன் பிரபஞ்சத்தில் பிரம்மன் பிரபஞ்சா இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ என்ன லக்ஷணம்னா காரணம் என்ன சொல்கிறது ஸ்வதந்திரம் காரணம் ஸ்வதந்திரம் அல்லது ஸ்வத சத்தா காரணம் தன்னுடைய இருப்புக்கு எதையும் சாராமல் இருக்கிறது காரியம் தன்னுடைய இருப்புக்கு காரணத்தை சார்ந்திருக்கிறது ஆகவே காரணம் ஸ்வதந்திரம் ஸ்வத்சத்தா தன் இருப்புக்கு எதையும் சார்ந்திருக்கவில்லை நீங்கள் இந்த உதாரணத்தை எல்லாம் மறந்துடாதீங்க குடம் உதாரணம் மண்ணு குடம் உதாரணம் மரம் மேஜ உதாகரணம் தங்கம் நகை உதாகரணம் துணி நூல் உதாகரணம் அப்புறம் அலை தண்ணீர் உதாகரணம் எல்லாத்தையும் மனசில் வச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி சொல்லி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தா மனசுக்கு அந்த சம்ஸ்காரம் வந்துடும் அத்வைதான சம்ஸ்காரம் ஏற்பட்டுடும் அந்த பலம் ஏற்பட்டாச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன சொல்கிறது முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் உற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுமாய் உன் உளம் கண்டது எல்லா்தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தைப்பார் தோழி எப்படி இருக்கு பார் இந்த பாட்டு ஆனந்த கழிப்பு முழுவதும் வேதாந்தத்தை அப்படி வேதாந்தத்தினுடைய ஆனந்தத்தை அப்படி சொல்லியிருக்கு ஆனந்த கழிப்பு தாய்மானவருடைய பாடல் நம்மலாம் எவ்வளோ புண்ணியம் தாய்மணவருக்கு முன்னால் பிறந்தவனுக்கு அந்த பாக்கியம் இல்லையே இல்லையா தாய் மாணவருக்கு பிறந்தவனுக்கு அந்த பாட்டு கிடைக்கலையே தாய்மணவருக்கு அப்புறம் முந்நூறு வருஷம்தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிறந்த நமக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இன்னும் யாரெல்லாம் மகான்கள் வரப்போகிறாங்களோ அது நமக்கு கிடைக்காது அதையும் சொல்லி வைக்கணும் நமக்கு உடனே சந்தோஷம் வந்துடும் அது கிடைக்காதுன்னு சொன்னால் துக்கம் வந்துடும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் மைண்டு இந்த மனசோட விசித்திரமே இதுதான் ஓஹோ யாராவது ஒரு மகான் வந்து அதுக்காக ஜென்மம் எடுக்கணுமா இல்லை இதே படிக்க முடியல இத்தனை பாட்டு இருக்குது பட்டினத்தார் பாட்டு சரியாக படித்ததில்லை சித்தர் பாட்டுகள் ஒழுங்காக உருப்படியாக படித்ததில்லை மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி இந்த தடவை புவனேஸ்வரி விஜயத்தில் போட்டிருக்காங்க பாட்டு இருக்குது போயிருக்கட்டும் அப்போ காரணம் என்னாச்சு நித்தியம் சர்வகதம் அப்புறம் வந்து சர்வகதம் ஏக்கம் ஸ்வதந்திரம் ஸ்வதந்திரங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படி இன்னும் நீ சொல்லி வச்சுடுவோம் எது எது காரியம் இருக்கோ இந்த காரியம் இருக்க காரியம் எப்பொழுது தன்னுடைய இருப்புக்கு காரணத்தை சார்ந்திருக்கிறதோ காரணம் இல்லாமல் காரியம் ஒருபொழுதும் முடியாதோ அப்படியானால் அந்த காரியம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேள் காரியம் உண்மையா பொய்யா இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கோ டஸ்கை நீங்கள் எடுத்துன்னு அந்த மரத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த டஸ்கை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன டஸ்கு மரம் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க சொன்னால் பேச முடியாது நான் சொல்லணும் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கோ இந்த டஸ்கை எடுத்துக்கோங்க மரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா அது எப்படி முடியும் டஸ்கு வேறு மரம் வேற இல்லையே மரம்தான டஸ்க் ரூபமாக இருக்குது அப்போ டஸ்க்குன்னு ஒரு சொஸ்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க மரம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க எந்த வேர்டு உண்மையானது இப்போ மரத்தை கொடுக்க முடியுமா டஸ்கை கொடுக்க முடியுமா அப்படின்னா மரத்தை தான் கொடுக்க முடியும் டஸ்குங்கிறத கொடுக்க முடியாது இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ இஸ்கு இஸ்கு என்னமோ சொல்லுமே ஆ நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் இல்லையா ஆ இஸ்கு இஸ்கு உனக்கு கொடுப்பேண்ணா நான் வச்சுக்கிறேன் அப்படி அதே மாதிரி நான் உங்க சொன்னோன்னு வச்சுங்களேன் ஆ நான் உனக்கு வந்து வேணா நீ வேணா டெஸ்க்கை எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோ நான் மரத்தை நான் தான் வச்சுப்பேனா இது தங்கன்னு சொன்னால் சௌரியமாக இருக்கும் என்ன இது பாருங்கோ நகையை நீங்கள் வச்சுங்கோ தங்கத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கோ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது ஆசிரமத்தில் நடைபாதையெல்லாம் போடணும் எல்லாம் இருக்குது பத்து கோடி ரூபா ப்ராஜெக்டை போட்டு வச்சுருக்கேன் ஆகையனால நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கோ எல்லாம் உங்கள் எல்லாம் நகையெல்லாம் நீங்கள் வச்சுண்டு தங்கத்தெல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அது எப்படி சுவாமி முடியும் நகையை கொடுக்குற போதே தங்கமும் சேர்த்தா கொடுக்கணும் அப்போ எது உண்மையானது எது பொய்யானதுன்னா தங்கம் உண்மையானதா நகை உண்மையானதான்னா சுவாமி நகைங்கிறது உண்மை இல்லை தங்கங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னால் இப்போ எது காரியம் எது காரணம் நகை காரியம் தங்கம் காரணம் இப்போ என்னாச்சு நகை உண்மையா பொய்யா இன்னமும் இப்படி காலம்பறை எழுத்து இப்படி கழுத்தை இருக்கிறார் சுவாமி காலம்புரை எழுந்து உட்காத்தி வச்சு கழுத்த அறுக்கிறவன்டா சொல்லுவாரு காரியம் வந்து உண்மையா காரணம் உண்மையா அப்படின்னு கேட்டால் காரியம் வந்து நகை வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டால் நகை இப்போ புரிஞ்சு போச்சு நகை நகைங்கிறது வெறும் வார்த்தை தான் வெறும் சொல்லு தான் அதுக்கு பொருளே இல்லை அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஸே இல்லை நகைங்கிறத சொல்லுக்கு பொருளே இல்லை தங்கங்கிற சொல்லுக்கு தான் பொருள் இருக்குது நகைங்கிற சொல்லுக்கு பொருளே இல்லை அது வெறும் சொல்லு மாத்திரம்தான் இருக்கே தவிர அது பொருள் இல்லை அப்படி தெரியுது இப்போ காரியம் வந்து கேள்வி இப்போ அதனால் என்ன சொன்னோம் நகை காரியமாக காரணமாக நகை காரியம் தங்கம் காரணம் தங்கம் காரணம் இப்போ காரியம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் காரியம் பொய்ன்னு தெரியுது இப்போ நம்ம இங்கேயும் என்ன சொல்கிறோம் காரியம் பொய்ங்கிறது சாஸ்திரத்தில் என்ன பெயர் ஆனால் காரியம் பொய்யா இருந்தாலும் உண்மை மாதிரி இருக்கு நம்ம காரியத்தில் மயங்குறோமா காரணத்தில் மயங்குறோமா சந்தேகமாக இருக்கும் காரியத்தின் மூலமாக காரணத்தில் மயங்குகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நகை மூலமாக தங்கத்தில் மயங்குகிறோம் அப்படி சொல்லலாம் அதனால்தான் அது இப்போ என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து காரியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் கோல் ஏதாவது அது வந்து அது போலியாக இருந்தாலும் போட்டுக்கிறோம் அது தங்கத்திலேயே பண்ணாட்டாலும் நமக்கு டிசைனில் தானே தாத்பரியம் அதனால் என்னது இப்போ என்னெல்லாமல் வந்திருக்கு என்னமோ நம்பர்லாம் போடுறான் இது வந்து தொள்ளாயிரத்தி பதிமூணா நம்பர் போடுறான் அந்த ந தரம் இருக்கிறதா பாருங்கள் தங்கத்தில் என்ன முக்கால்வாஜி செப்பு அவன் செம்பையே தங்கம்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கான் அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்த வர்றது ஆலு காசு அப்படி போட்டு எல்லாம் பெருசாக போட்டு உடம்புல இரு சுமதாங்கி கல் மாதிரி அத்தனையும் போட்டுன்னு எப்படி தான் இருக்காங்களும் தெரியல உங்களுக்கே சுவாமி அதை பற்றி கவலை சொல்லி வைக்கிறோம் அவ்வளோதான் வேறு நமக்கு அதில் ஒன்று இதில் ஒப்பிட்டு பார்த்தா எளிமையான ஒருத்தரை ஒப்பிட்றணும் அது ஆடம்பரத்தோடு இருக்கணும் ஒப்பிடணும் பார்த்தீங்களா எங்க பார்த்தாலும் வருது பாருங்க எளிமையை ஒப்பிடணும்னா ஆடம்பரம் ஆகணும் அப்போ வந்து நான் எளிமையில நான் விரும்புகிறேன் ஆடம்பரத்தை நான் வெறுக்கிறேன் ஆடம்பரமாக விரும்புகிறவனுக்கு என்ன பண்ணுவான் ஆடம்பரத்தை நான் விரும்புகிறேன் எளிமையை வெறுக்கிறேன்மா இரண்டு பேரும் மாட்டின்னான் எளிமையை விரும்பி ஆடம்பரத்தை வெறுப்பவனும் மாட்டிக்கொண்டான் ஆடம்பரத்தை விரும்பி எளிமையை வெறுப்பவனும் மாட்டிக்கொண்டான் ஆகையினாலும் இப்போ இதுக்கு நான் சும்மா இடையில் இதை பற்றி பேசினேன் என்னது காரியத்தில் நமக்கு விருப்பமாக காரணத்தில் விருப்பமானு கேட்டால் இந்த டிசைனில் எல்லாம் மயங்குற மூல்யம் டிசைனில் மயங்கிற போது என்னென்னா பரவாயில்ல அது போலி நகையாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு அந்த அதில் அதில் ஒரு நமக்கு ஒரு ஆசை இருக்குது மயக்கம் இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம் இப்போ வந்து நமக்கு நகைங்கிறது நகைங்கிற சொல் உண்மையல்ல தங்கம்ங்கிற சொல்லுக்குத்தான் உண்மையிலே அங்கே பொருள் இருக்குது அப்போ காரியம் உண்மையல்ல காரணம் உண்மை இது சாஸ்திரத்தில் வந்து காரணம் சத்தியம் காரியம் மித்யா அசத்தியம்னு சொல்லலை மித்யா ஏன்னா காரியம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் காரியம் இல்லை அதனால் காரியம் மித்யா காரணம் சத்தியம் இந்த லக்ஷணங்களை மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ நித்தியம் சர்வகதம் ஏக்கம் ஸ்வதந்திரம் சத்தியம் இன்னும் என்ன வேணாலும் இதுக்கு போட முடியும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நிர்வீகாரம் சொல்லலாம் நிர்மலம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இந்த அஞ்சு லக்ஷணம் ரொம்ப முக்கியம் நித்திய சர்வகத சத்தியம் காரணம் காரணம் நேர காரியத்தை போட்டுக்கணும் அனித்திய அல்பகத அநேக்க பர என்ன சொல்வது பரதந்திர மித்தியா காரியம் இந்த லக்ஷணங்கள் ஞாபகம் இருந்தா, எதை குறிச்சும் நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் என்னது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே எதிலிருந்து நான் இந்த துவைதத்திலிருந்து வேற்றுமைகளிலிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோமே ஒப்பீடுகளிலிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோமே ஒப்பீடுகள் இருந்தால் கர்வம் இருக்கும் பொறாமை இருக்கும் ஒப்பிடுறதுக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா உண்மையா வேற்றுமைகள் உண்மை இல்லை வேற்றுமைகள் உண்மை இல்லாததால் ஒப்பீடுகள் உண்மை இல்லை ஒப்பீடுகள் உண்மை இல்லாததால் விருப்பு வெறுப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை விருப்பு வெறுப்புகளுக்கு வாய்ப்பு இல்லாததால் என்னது ஆனந்தம் அமைதி திருப்தி பூர்ணம் மனோகரம் சாந்தம் அற்புதம் இதான் என்ன பண்ணோம் இப்போ இப்போ எல்லாருக்கும் மனசாந்தி வருதா இல்லையா மனசாந்தி வர்றதுக்கு காரணம் என்ன ஞானம் அந்த ஞானத்துக்கு காரணம் என்ன உபனிஷத்து அந்த உபனிஷத்துக்கு உபனிஷத்து தான் காரணம்ங்கிறதுக்கு எண்ணம் என்ன ஸ்ரத்த பொய் சொல்லல உண்மையை சொல்கிறதுங்கிற எண்ணம் இருந்தால் எவ்வளோ பெரிய இது பாருங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை என்னது எத்தனை படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜன் து தேவதா ஆத்மக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தியதி பிரம்மசதாந்தரே இந்த ஏகத்துவ ஜானத்தினால சர்வகத ஏக நித்திய பூர்ண இந்த சத்திய ஜானம் இதை தெரிஞ்சுக்கணும்ப்பா நம்ம கவனமெல்லாம் எப்போ பார்த்தாலும் இதிலையே இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் எல்லாருக்கும் வந்து இந்த ஜானம் இருக்கா நம்மகிட்ட விவகாரம் பண்ணுற அத்தனை நம்ம வந்து அத்வைதத்தை விசாரம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி விடாமல் குருநாதர்கிட்ட போய் உட்கார்ந்து சாஸ்திரத்தை பொறுமையாக கேட்டு கேட்டு கேட்டு மனசில் நீண்ட நாட்கள் இந்த எண்ணத்தையே வளர்த்து வளர்த்து வளர்த்து அந்த என்னது பழைய அந்த நிதித்தியாசனத்தினால விபரீத பாவனையை போக்கி நிஷ்டைக்கு வந்தாச்சு ஸ்தித பிரஜா ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் யாரு ஸ்தித பிரஜனாவது ஞானமே கிடையாது அப்புறம் இல்லை பிரஜன் ஆகையினால நம்மளை பொறுத்தவரைக்கும் யாரு பிரம்மன் ஆனால் அவங்க நம்ம துவைத்த விவகாரம் நம்ம பண்ண இந்த ஞானம் பெற்ற பிறகு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் துவைத்த விவகாரத்தில் தான் கண்டின்யூ பண்ணுறோம் இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் பேசுகிறோம் இப்போ இங்கே போகணுமா அங்கே போகணுமா சாப்பிட போகணுமா இங்கே போகணுமா என்னது மனதுக்கு உணவாக அறிவுக்கு உணவு இங்கே அறிவுக்கு உணவு அங்கே மனதுக்கு உணவு இங்கே உடலுக்கு உணவு இல்லையா அண்ணலக்ஷ்மிக்கு போனால் உடலுக்கு உணவு அங்க போனா மனதுக்கு உணவு இங்க உணவு என்னது அறிவுக்கு உணவு இந்த மூணு உணவு வேணுமா வேண்டாமா இது ரெண்டு மாத்திரம் போருமா அது இல்லைன்னா இது வராது சரி வராது அது இருந்தா தான் அது இருக்கும் எல்லாம் பண்ணி ஆகணும் நம்ம பார்க்கிற ஜனங்கள் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் துவைத்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற போது நீங்க அவங்க கிட்ட போய் உன் கருத்து தவறாக இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சு உன்னை அந்த சாமியார் பைத்தியமாக்குவார்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் அதுக்கு தான் விழுந்து விழுந்து சொன்னேன் இப்படி போகாதே போகாதேன்னு படித்து படித்து சொன்னேன் போனே இல்லை படு அவன் சொல்லுவான் நம்மளை பார்த்து அதனால் நம்ம அவங்கள்ட போகிற போது சந்தோஷமாக துவைத்த விவகாரம் பண்ணிடணும் நம்ம அத்வைத்தத்தை ஜான பலத்தோடு இருக்கிறதுனால துவைத்த ஏன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது துவைத அனுபவம் விவகாரம் இருக்குது அதனால் துவைத்தம் விவகாரம் பண்ணுறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அத்வைதத்தை போய் விவகாரத்தில் கொண்டு வர்றது தான் நமக்கு கஷ்டம் தேவையும் இல்லை ஆகையினால துவைதம் விவகாரத்தை ஸ்மூத்தாக அழகாக அசடு வழிஞ்சுன்னு அம்மாஞ்சி மாதிரி பண்ணிட்டு போயிடணும் அது என்ன அதெல்லாம் தனியாக ஒரு பாஷை அதுக்குன்னு பிறக்கணும் அட அம்மாஞ்சி சொல்கிறது அம்மான்ஜி மாமான்னு அர்த்தம் அது வந்து என்னென்னா அது பழக்கம் மாமாவோட புள்ளதானே அம்மான்ஜி ஆ அதான் மாமாவோட புள்ள இதே மருந்து போச்சு பாருங்கள் சொத்தை அத்தையோட பொண்ணு அத்தங்கா இல்லையா அதுதான் அத்தங்கா இது இந்த சொந்தம்னால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்களாம் என்ன சொல்வீங்களோ தெரியாது என்ன தேவை சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் பாஷை வச்சுன்னு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச பாஷை இது சொந்தத்தில் இது அத்தங்கா அம்மங்கா அதெல்லாம் போச்சு இங்கே என்ன இப்ப ஏக்கமே அத்விதீயம் பிரம்ம எல்லாம் ஒரு குழந்த ரெண்டு அத்தையாவது அவருக்கு உறவாவது தெரியவாவது போறதாவுது ஒன்றும் கிடையாது அந்த கல்ச்சர்லாம் போயாச்சு சரி இப்ப நம்ம வந்துரும் விஷயத்துக்கு வந்துட்டோம் இப்போ விஷயத்துல இருக்கும் இப்போ இந்த அத்வைத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத் இந்த உப இந்த ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை சொல்லி உபனிஷத் பராவித்யாவை விசேஷமா விளக்கி சொல்றது பராவித்யாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் காரண வித்யா அபராவித்யா நம்ம ஏற்கனவே துவைத்தத்தில் இருந்து தான் அத்வைத ஜானத்துக்கு வந்திருக்கோம் அது இடையில் சொன்னேன்னா அந்த துவைத்த விவகாரத்தில் வந்து முதல்ல சாஸ்திரம் தெரியாத காலத்தில் அதர்மமாகவும் விவகாரம் பண்ணியிருப்போம் அப்புறம் படிக்க படிக்க பக்குவம் அடையடைய தர்மத்தில் அபிவிருத்தி ஆகி தர்மத்தினால் நமக்கு பல உண்மைகள்லாம் புரிஞ்சு விவேகம் ஏற்பட்டு வைராக்கியம் வந்து அப்புறம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தாச்சு பரிபூர்ணமாக சம்சார நிவிற்த்திக்காக வந்துவிட்டோம் முதல்ல என்னென்னா சம்சாரம் ரொம்ப பலமாக இருந்தது தர்மத்தை கடைப்பிடிச்சதுனால சம்சாரம் கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி இருந்தது தர்மத்தை சமாளிக்க முடிஞ்சது அதில் தர்மத்தில் ஒரு ஆனந்தம் கிடச்சிது அப்புறம் என்னாச்சுன்னா அப்பவும் வந்து இந்த உலகத்தினுடைய உலகம் உண்மைங்கிற எண்ணம் போகலை அதனால் அதர்மத்தை கண்டால் மனசு கஷ்டப்படுறது நம்ம தான் நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோமே நினைக்க மாட்டோம் இவன் இப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்கக்கூடாது நம்ம நினப்போம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்படியே இருக்கட்டும் நீ அதை பற்றி கவலைப்படாதேங்கிற விஷயம் உனக்கு புரியணும்னா நீ அத்வைதான்கிட்ட வந்தால் தான் சொசைட்டி எப்படி இருந்தாலும் நீ ஒத்துப்ப யார் வேணாலும் இருக்கட்டும் சுவாமி ஏன் குழந்தைகள் அப்படி இருக்கலாமா யார் வேணாலும் அது எப்படி என் குழந்தையாக இருந்தா கோட்டானாக இருந்தான்னு யாராக இருந்தாலும் பிறந்தாச்சு உலகத்தில் வந்தாச்சு அதுக்கப்புறம் கடைசியில் வஸ்து வாஸ் பரமார்த்து வஸ்துவை அந்த விஷயத்தில் பிரச்சனையே கிடையாது தர்மத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்குது என் குழந்தை என் என்னுடையது அதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வந்தால் என்னதாவுது என்னதுங்கிறதுக்கு என்ன இருக்குது என்னது என்னது என்னது என்னது அப்படி கேட்கணும் என்னது என்னது என்னது என்னதுங்கிற என்னது ஒன்றும் இல்லை மந்திரத்துக்கு இப்போ அர்த்தம் பார்ப்போமா குறிப்படியாக அதான் பண்ணுவோம் அதை தான் நல்லா பண்ணின்னு இருக்கோம் யசா இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்னென்னா முதல்ல வாக்கியத்தில் வந்து யசா பாவக்காத்து விஸ்ஃபுலிங்காக பிரபவந்தே ததா அக்ஷராத்து பாவாக பிரஜாயந்தே இணும் எப்படி அக்னியிலிருந்து பொறிகள் நெருப்புப் பொறிகள் தோன்றுகின்றனவோ அப்படி அக்ஷரத்திலிருந்து பரபிரம்மத்திலிருந்து பரம்பொருளிடமிருந்து உலக உலக உலக ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் அப்படி தான் அர்த்தம் ஜீவர்கள் எல்லாத்தையும் போட்டுக்கணுங்க ஜட பதார்த்தாக சேதன பதார்த்தாக பாருட்டேன்ய ஹே சோம்யானோட கேட்டான்னு வச்சுனா இல்லையா இப்போ நான் நீங்க கேட்கிற போது அப்படித்தானே சொல்லணும் அப்படி இருந்தால் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சில சமயம் இந்த சில கிளாஸில் அப்படி உபனிஷத் கிளாஸ் அப்படி இருக்கணும் உபனிஷத் கிளாஸ்னால் விரப்பாக இருக்கணும் உபனிஷத் கிளாஸில் வந்து விறப்பாக இருந்தால் தான் ஞானம் வரும் அப்படின்னு அவங்களே நீங்கள் வந்து புத்தி வந்து அலர்ட்டாக இருக்கணும் சீரியஸாக இருக்கணும் அதே சமயம் சாந்தமாக கேட்கணும் வந்து ரொம்ப டென்ஷன்லாம் தேவையே இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து குருநாதர் வந்து அன்பானவனே அன்பிற்குரியவனே ஓ மாணவனே அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும் ஆஹா என்ன இது தேன் பாயிருது சுவாமி அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதனால்தான் அந்த மதத்தில் அவங்க அப்படி பண்ணுறாங்க அன்புள்ள சகோதரி அன்பார்ந்த சகோதரா நான் சொல்வதை கேட்க மாட்டாயா அப்படின் அப்படி சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணும்னா எனக்குனே நம்மள வசமெல்லாம் ஞாபகத்துக்கு வருவான் நம்மளை திட்டினவன் போனவன் அவனால் ஞாபகத்துக்கு வருவான் வந்தவொடனே எப்படி பார்த்தியா அவன் எப்படிலாம் நம்மளை பேசினான் நமக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணி இருக்குப்பா இல்லாட்டி இப்படிலாம் நமக்கு நல்லது சொல்லுவான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால் நம்ம இப்போ படிக்கிற கிளாஸ் வந்து சாதாரண விஷயமா காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் காரணம் அல்ல சர்வகதம் காரியம் அல்பகதம் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் காரணம் ஸ்வதந்திரம் காரியம் அஸ்வதந்திரம் பரதந்திரம் ஸ்வத சத்தா இது பரத சத்தா காரணம் சத்தியம் காரியம் மித்யா இவ்வளவும் படிச்சுட்டு இருக்கும் இது சீரியஸ் மேட்டர் அத்வைத்தங்கிறது சீரியஸாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆனால் புரிஞ்சுக்கிற போது ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது இறுக்கம் இல்லாமல் என்ன பண்ணணும் ரொம்ப அதான் சொல்கிறோம் இல்லையா தியானம் ரொம்ப இருக்காதீர்கள் தொஞ்சு போகாதீர்கள் சாதாரணமாக ஊசி போடுறவர் டாக்டர் சொல்வார் கையை சாதாரணமாக வச்சுக்கோம் நான் சாதாரணமாக தானே வச்சுன்னு இருக்கேன் இல்லை இல்லை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது கொஞ்சம் சாதாரணமாக வச்சுக்கோங்க இப்படி இப்படி பண்ணுறேன் இப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி இப்படின்னொன்னே கொஞ்சம் நேரத்தான் இருக்கும் இப்படி அதை தொஞ்சு போயிடக்கூடாது தொஞ்சு போனாலும் அவர் அப்புறம் இழுக்க இழுக்கணும் கையை ரொம்ப விறப்பாக வச்சுக்கிட்டால் அப்புறம் வந்து இதெல்லாம் இதாகிடும் வெறப்பாகவும் வச்சக்கூடாது இதாக வச்சுக்கூடாது இதாகிடும் அது மாதிரி மைண்டு என்னென்னா ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது அது காலமுறை எழுந்தவுடனே டல்லோ டல்லோ அப்படி கூடாது உற்சாகமாக இருக்கும் இப்போ என்னென்னா பலமசி பலம் மஜி தேஹி ஓ ஜோ சி ஓ ஜோ மஜி தேஹோ மஜி தேஹி என்ன அழகான பிரார்த்தனை பாருங்க இருக்குது அதனால் ஹே சோம்ய இனிமையானவனே அன்பிற்குரியவனே பேரன்பனே அன்பான மாணவா அறிவுள்ள மாணவனே இப்படிலாம் வந்து சோமியன்னு சொல்கிற பொழுது சோமியங்கிறதுக்கு வார்த்தைக்கு என்னது நல்ல மென்மையான மனம் உடையவனே மென்மையானவனே இவருக்கு பேர் இந்த புத கிரகம் இருக்கு பாருங்க நவகிரகத்தில் அவருக்கு பேர் சௌமியன் சௌமியன் சோமகன்னா என்ன அர்த்தம் சந்திரன் சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்ன சோமசேகரன் சோமசுந்தரன் சோமன்னா என்ன அர்த்தம் சோமன்னா சந்திரனுக்கு பேர் சோமன் பேர் சந்திரன் எப்படி இருக்கார் நமக்கு தெரியுமே சந்திரனை எதுக்காக நம்ம அடிக்கடி சொல்கிறோம் சந்திரன் வந்து குளிர்ச்சியோடு ஒப்பிடப்படுறார் சந்திரனை குளிர்ச்சியோ ஆஹ்லாதக்கரஹா சந்திரஹா நம்ம புராணங்களில் எதை பார்த்தாலும் சந்திரனோட தான் கம்பாரிசனே ஒருத்தன் சொன்னால் தயிரை பார்த்தான் ஷரச் சந்திர தவளன் ததினா தயிர் எப்படி இருக்குன்னா சந்திரன மாதிரி இருக்கப்பால் அது கூட கம்பேரிசன் பண்ணுறேன் பெண்களை ஒப்பிடணும்னா சந்திரனோட ஒப்பிட்றான் நிலவோட ஒப்பிடுறான் எல்லாம் சந்திரனை சொல்கிறான் சந்திரன் வந்து ஆஹ்லாதக்கரகா குளிர்ச்சி மனசுக்கு குளிர்ச்சியை தர்றவன் அதனால அந்த சோமங்கிற சப்தத்திலேருந்து வந்து தான் சௌமிய அப்படின்னா அந்த அர்த்தம் குளிர்ச்சியை குளிர்ந்தவனே இனிமையானவனே அது அந்த குரு வந்து சிஷ்யனை அடிக்கடி இப்படி சொன்னால் சிஷ்யனுக்கு வந்து ஆனந்தமாக இருக்கும் அதனால் எப்பவுமே குரு வந்து ரொம்ப விறப்பாக இருந்துட்டு சொல்கிறத கேட்கலையா இல்லையா காரணம் ஏக்கம் காரணம் சத்தியம் சரிங்க சாமி சரிங்க சாமி எப்படி இருக்குது அதுவே சம்சாரம் ஆயிடும் அது சொல்லுவா எப்பவுமே சொல்றதை வந்து கொஞ்சம் இனிமையாக சொல்லணுங்கிறதுக்காக ஒருத்தர் வந்தார் அதாவது இந்த சில சமயம் அந்த பெரிய ஸ்தாபனங்கள்லாம் படுத்துகிறவங்களுக்கு நடந்த லீடராக இருக்கிறவங்களை எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் அரட்டிக்கிட்டேயே பழக்கமாக இருக்கும் அந்த அரட்டி பழக்கமாக இருக்கிற ஆள் வந்து அவர் யார் ஏன்னா அவர் எப்பவுமே அவர்கிட்ட ஒரு நான் பேர் ஆறாயிரம் பேர் வேலை செய்கிறான்னு அவருக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி இந்த அந்த ஹோத்தான்னு பேர் சம்ஸ்கிருதம் நாங்கள் அப்படி சொல்லுவோம் ஹோத்தா அந்த ஹோத்தாலே இருக்கான்ப்பா அந்த கத்து அந்த கத்துலேயே இருக்கான்னு அதில் இருக்கிறவரால எப்போவுமே சாதாரணமாக இருக்க முடியாது சில சமயம் வருவாங்க ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க சுவாமிஜி நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது ஏன் இப்படி சொல்கிறீங்க சாதாரணமாக சொல்கிறது சொல்கிற போதே அடிக்கிற மாதிரி சொன்னால் ந அதாவது அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லுங்க சத்தியம் ப்ரூயார் பிரியம் புருயார் சொல்கிற போது அது சொல்கிற விதமாக சொல்ல பிரியம் ப்ரூயார் உண்மையைத்தான் சொல்கிறேன் உண்மையைத்தான் சொல்கிறேன்னு உண்மையை மெதுவாக பிரியமாக சொல்லுப்பான் சொல்லி இப்படி ஏன் கத்துறேன் நீ சொல்கிறது உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு பிரியமாக சொல்லப்படாதா அதனால தான் இந்த உபனிஷம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது பாருங்க இதுதான் கல்ச்சர் பண்பாடுன்னா இதுதான் பண்பாடு அதனால் ஹே சௌமிய யதா பாவகாத்து விஸ்ஃபுலிங்காக பிரபவந்தே ததா அக்ஷராத்து பாவாக பிரஜாயந்தே புரியறதில்ல இது மெயின் சென்டென்ஸ் அப்புறம் எப்படி போட்டுக்கணும்னா எப்படி இந்த பிரபஞ்சம் வந்தது நமக்கு இதே தானே கேள்வி எப்படி சூரியன் வருவது எவராலே சந்திரன் வருவது எவராலே வானாகி வண்ணாகி வழியாகி ஊணாகி உயிராகி இதெல்லாம் எப்படி வருகிறது அப்படின்னு கேள்வி உபனிஷத் சொல்கிறது அக்னியே உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல நம்ம இப்போ இது என்னெல்லாம் மண்ணை எடுத்துட்டோம் தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ நல்லா எக்ஸாம்பிளெலாம் எடுத்துட்டோம் இப்போ உபனிஷத்து என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது திருஷ்டாந்தம்னு கேட்டால் அக்னியே எக்ஸாம்பிளாக சொல்கிறது அக்னி இந்த அக்னி வந்து என்னது அக்னிக்கு ஒரு குணம் இருக்குது அக்னியோட சுவாவம் என்ன அக்னியோட ஸ்வாவம் உஷ்ணம் பிரகாசம் ஹீட் அண்ட் லைட் அப்படிங்கிறாங்க அக்னிக்கு ஸ்வாவம் என்ன உஷ்ணம் பிரகாசம் ச இது ரெண்டும் அக்னிக்கு ஸ்வாவம் அந்த தண்ணிக்கு என்ன ஒன்று சொல்லுவாங்களே ஹெச் டூ நம்ம பாஷை ஹெச் அது மாதிரி H2O. டூ சொன்னா? அப்படின்னு சொன்னால் என்னது ஹெச்ங்கிறது என்னது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்புறம் டூ ஓ ரெண்டு ஓன்று ஆக்சிஜன் ரெண்டு ரெண்டு ஹெச்சா ஓ ஹெச் டூ ஓ சரி சரி அது ஹெச் ரெண்டு ஓ ஆக்சிஜன் தான் ரெண்டு ஹெச் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆ நடுப்புற சரி தெரியாது நம்ம நான் ஏழாவுக்கு தான் அதனால் தெரியாது பரவாயில்ல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை இல்லை சும்மா அங்கங்கே கேட்டுக்கிறோம் இல்லையா சரி இப்போ இப்போ உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் சுவாமிஜிக்கு அப்போ அக்னியோட சுவாவம் வந்து உஷ்ணம் பிரகாஷம் இப்படி உஷ்ணமும் பிரகாஷமும் இருக்கிற அக்னியோட சுவாவத்தில் அந்த அக்னி என்னாகிறதுனா சுதீப்தாத் பாவகா நல்ல பெருஷா ஹோமகுண்ட மாதிரி பெருஷாக இருக்குது நல்ல இது பண்ண உடனே கிளறினோம்னா என்ன ஆகும் நல்லா நல்ல எரியிற அக்னியை இது பண்ணால் அங்கேருந்து நெருப்பு பொறிகள்னா பறக்கும் அதை நம்ம பார்க்குறோம் அந்த மத்தாப்பூவில் பார்க்குறோம் எல்லாத்திலையும் பார்க்குறோம் நெருப்பு பொறிகள் பறக்கிறது அந்த நெருப்பு பொறிகள்லாம் ஒரு ஒரு பொறியிலையும் உஷ்ணம் இருக்குது பிரகாசம் இருக்குது ஆக காரணத்திலையும் இப்போ என்ன சொல்கிறோம்னா நெருப்பு பொறிகள் காரியம் நெருப்பு காரணம் காரணத்தின் குணம் காரியத்திலும் இருக்கிறது ஆகையினால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் காரி நம்ம எல்லாரும் நெருப்பு பொறிகள் போல நெருப்பு யாரு பிரம்மன் பரமேஸ்வரன் எல்லா நெருப்பு மரம் ஒரு நெருப்பு மரம் ஒரு நெருப்பு செடி ஒரு நெருப்பு பூமி ஒரு நெருப்பு காற்று ஒரு நெருப்பு நெருப்பு ஒரு நெருப்பு ஆகாசம் ஒரு நெருப்பு எல்லாமே இந்த இடத்துல திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தோடு சேர்த்துப்பாங்க அப்போ நெருப்பு பொறிகள் அப்படிங்கிற மாதிரி நெருப்பினுடைய குணங்கள் நெருப்பினுடைய தன்மைகள் நெருப்பு பொறிகளில் இருக்கின்றது இதிலும் உஷ்டம் இருக்கு பிரகாசம் இருக்குது அது ஒன்று ஒன்றுலேயும் இருக்குது அது எதில் வேணாலும் இன்னொன்று சேத்தோமானால் அது வெளிப்படும் அது மாதிரி இங்கே அக்ஷரம் அக்ஷரத்தோட லக்ஷணம் என்ன சத்து சித்து ஆனந்தம் இந்த சச்சிதானந்தம் அதெல்லாம் இங்கே சொல்லலை நாம் இது வரைக்கும் பார்க்கலை இந்த சச்சிதானந்தம் வந்து எல்லாத்துலையும் இருக்குது சச்சிதானந்தம் இல்லாத வஸ்துவே கிடையாது மண்ணு சச்சிதானந்தம் மரம் சச்சிதானந்தம் காற்றில் திரியும்னா வானில் திரியும் புள்ளலாம் நான் எல்லாமே சச்சிதானந்த ஸ்வரூப் அதனால சுதீப்தாத் பாவக்கார் பாவக்கார்னா அக்னிக்கு ஒரு பேர் பாவகன் பாவக்கன்னு சொன்னால் அக்னியை நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா நம்முடைய தவறுகளை அழிப்பவன் நம்முடைய குற்றங்களை அழிப்பவன் முன்பு செய்த குற்றங்களை அழிப்பவன் இப்பொழுது குற்றங்கள் செய்யாமல் நம்மை காத்து அருள்பவன் முன்பு குற்றங்களை செய்த குற்றங்களை குறைபாடுகளை அழிக்கின்ற ஆற்றல் படைத்தவன் இப்பொழுது இப்பொழுது நாம் தவறு செய்யாமல் நம்மை காத்து பாதுகாப்பவன் காத்துல காத்து அருள்பவன் பாவக்கஹான்னு அக்னிக்கு ஒரு பேர் பாவனம் கரோத்தி இவக பாவனம் கரோத்தி இவக்கஹா பாவனம்னா பத்தித்த பாவன சீதாராம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் பத்தித்தனன்னு அர்த்தம் கீழே விழுந்த அதர்மத்தில் விழுந்தவனை எழுப்பி அவனை தூய்மைப்படுத்துகிறான்னு அர்த்தம் பத்தித்த பாவன சீதாராம் சரி இந்த விஷ்புலிங்காக எவ்வளவுன்னு சஹசிரசகா பிரபவந்தே எண்ணற்ற நெருப்பு பொறிகள் பறக்கின்றன சரூபாக ரொம்ப முக்கியம் சரூப்பாகனா என்ன அர்த்தம் ஒன்னொன்லையும் அதனுடைய தன்மை இருக்குது சரூபம்னா என்ன அர்த்தம் உஷ்ணம் பிரகாஷம் இருக்கிறது பிரபவந்தே எப்படி பாருங்கள் காரணம் அத்வைத்தம் காரியத்திலையும் அத்வைத்த வியா தன்மை வியாபித்துருக்கு வேற வேற மாதிரி தெரிகிறது ஸ்பேஸ்னால அப்படி தெரிகிறது ஆனால் அது வேற வேற இல்லை அந்த கடோபரிஷத்தில் ஒரு மந்திரம் கடோபரிஷத் மந்திரம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மரத்துல வந்து நிறைய எரிபொருளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அக்னியோட ரூபம் மாறுமா வராத அக்னிக்கு வாஸ்தவமா ரூபம் கிடையாது ஆனா அது எந்த பொருளோட சேர்றதோ அந்த பொருளுடைய வடிவத்தை இப்படி உருட்ட வேறு வேறு பிடிங்கி அப்படியே மரக்கட்டை போட்டோம்னா அது அப்படியே கட்டி மாதிரி நிற்கும் இப்படி இருந்து போட்டோம்னா அப்படி இருக்கும் ஒரு ஃப்ளாட்டாக ஒன்று போட்டிங்கன்னா அதுவும் அப்படி இருக்கும் ஆனால் அக்னிக்கின்னு ஃபார்ம் கிடையாது அது எந்த ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்மை வியாபிச்சிக்கிற சக்தி இருக்குது அதை தான் இங்கே சொல்கிறது பிரபவந்தேன்னு அனர்த்தம் பிரகர்ஷேன பவந்தே வந்து எப்படி சுதீப்தாது நன்கு கிண்ட தூண்டிவிடப்பட்ட நெருப்பிலிருந்து விஸ்புலிங்காக நெருப்புப் பொறிகள் சஹசிரசகா எண்ணற்ற சரூப்பாக அதே போன்ற ஒத்த தன்மையுடையதாக ஒத்த தன்மை உடையதாக பிரபவந்தே நன் பிரகருஷே நன்றாக வெளிப்படுகின்றனவோ அப்படியே ததான அனர்த்தம் அப்படியே அக்ஷராத் அக்ஷராத் அனர்த்தம் அங்கே விஸ்ஃபு பாவகாத்து இஸ்இக்குவல் அக்ஷராத் அக்ஷரத்திலிருந்து அக்ஷரம்ங்கிறது எங்கே இருக்கு அத்த பராயா தரம் அதிகமியத்தை அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அது செலந்தி பூச்சியெல்லாம் ஞாபகம் அது இப்போது அத்ரேஷியம் அக்ராஹியம் அக்ஷராத் பாவாக எப்படி விவிதாக பாவாக விவி ஒரே அக்ஷரம் காரணம் ஏக்கம் காரியம் அனைக்கம் விவிதாக அக்ஷ விவிதா பாவாஹனர்த்தம் விவித பதார்த்த பல்வேறு வகையான ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிஷதி மனுஷன் மிருகங்கள் பசுக்கள் பட்சிகள் எல்லாம் தேவர்கள் கிண்ணரர்கள் கிம்புட கிம்புருஷர்கள் எல்லாம் உற்பத்தியார் சொல்லி முடிக்க முடியுமா அனைவக் அனைம் அனைவம் திவ்யோயுதம் திவ்யமாலா திவ்யா சர்வ்ச்சரியமனோமுகம் விஷருத்த விகோ விஷ்வோ விவத்த சம்பாதிசம்பயிவீ ஜனையேக்க உபனத் மந்திர சம்பதி கைகளால் வணங்குகிறோம் சம்பதத்திரை தியாவா பிருத்திவி ஜனயந்தேவே தியாவா பிருத்திவி இந்த அந்தரிஷம் ஸ்வர்க்கம் பிருத்திவி எல்லாவற்றையும் அந்த ஒருவனே படைத்தான் அவனே இதுவாக ஆனான் பகுஸ்யாம் தைத்திரோ உபனேஷ் சொல்லுது நான் பல்வேறு ஜீவர்களாக ஆவேனாக என்று அது நினைத்தது ஆஹா பாவாக விவிதாக பாவாக எல்லாம் வெரைட்டியோ வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்கிற நவகிரம் மாதிரி அதனால் சொல்கிறோம் இல்லையா எங்கள் வீட்டில் எல்லாம் நவகிரம் எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது என்னமோ நம்ம வீட்டில் மாத்திரம்தான் இல்லை சர்வத்ரைஷா விகிதா ரீத்தி எங்கே வேணாலும் ஆசிரமத்தில் வேணும் சொல்ல ஆசிரமத்தில் தானே ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிரகத்தை பார்த்துட்டுருக்குன்னு சொல்லுவோம் எங்கே வேணாலும் சொல்லலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் தினம் அங்கே பாருங்கள் பண்ணுற பிரார்த்தனையை பாருங்கள் நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் விருப்ப வெறுப்பின்றி விருப்ப வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக ஒற்றுமையாக அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக ஆழ்ந்த அமைதி எத்தனை நாளைக்கு சொன்னால் சும்மா அது வேலை செய்யுமா செய்யாதா நமக்கு ஆரம்பத்திலே இது வேலை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை அஞ்சு வருஷம் கழித்து வேலை செஞ்சால் போகும் அஞ்சு வருஷம் கழித்து வேலை செய்யணும்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கணும் அஞ்சு வருஷம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும் அப்புறம் என்ன ஆகும்னா இதுதான் ஞாபகம் இருக்கும் மற்றதெல்லாம் மறந்து போயிடும் அதுதானே அபியாசத்தோட மகிமையாக அதுதானே பயிற்சி பழக்கம் வழக்கமாகிறது இல்லையா வழக்கம் பழக்கமாகிறது மாற்றி சொல்லிட்டேன் வழக்கம் எப்படி போட்டாலும் சரி இது வபையோர் அபேதகா அப்படி போட்டுக்க வேண்டும் பண்ணிண்டே பயிற்சி பயிற்சி பழக்கமாகிறது அப்படி போட்டால் நல்லாயிருக்கு இடைவிடாத பயிற்சி பழக்கமாக மாறி அமைகிறது இயல்பாக மாறி அமைகிறது அப்படி சொல்லணும் இப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் அக்ஷரத்துலேருந்து ஒன்று ஆச்சு வந்து பாவாக பிரஜாயந்தே பிரஜாயந்தே இங்கே பாவாகங்கிறது எல்லா பதார்த்தமும் தான் விசேஷமாக நம்மளை எடுத்துக்கணும் பாவாக பிரஜாயந்தே பிரகரிஷேண ஜாயந்தே தத்தர்மானுசாரேன அதனுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அது என்னவா பிறக்கணும்னு இருக்கோ எப்படி திண்டாடணும்னு இருக்கோ எப்படி சந்தோஷப்படணும்னு இருக்கோ ரெண்டும் கேட்டால் நாம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் இப்படிலாம் இருக்கணுமோ எப்படியோ பிறக்கிறது எல்லாம் ஆனால் இது என்னாகிறதுனா அந்த விஷ்புலிங்காகக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா அது பறந்து அங்கங்கே போயிடுறது அனுபவத்தில் இது அப்படி இல்லை அது எங்கே போனாலும் என்னென்னா தத்தச்ச அபியந்தி தத் தத்ர செய் அபியி அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் அந்த அக்ஷரத்திலேயே ஒடுங்குகின்றன அதையும் சொல்லியிருக்கு அப்போ நடுவில் ஸ்திதியை சொல்லலைன்னா அது சேர்த்துக்கணும் சக்காரத்தினால் அஸ்தி என்னது ஜாயத்தே அஸ்தி லீயத்தே அப்படி போட்டுக்கணும் தோன்றுகிறது இருக்கிறது ஒடுங்குகிறது ஜாயத்தே அஸ்தி லீயத்தை அக்ஷராத்து பாவாகா ஜாயந்தே அக்ஷராத்து அக்ஷரே பாவாக சந்தி அப்படி போட்டுக்கணும் அக்ஷரே பாவாக லீயந்தே அப்படி போட்டுட்டா அப்போ என்ன சிருஷ்டிஸ்திதி லயம் லயகாரணம் அக்ஷரம் பிரம்மா அதுக்கு என்னென்ன அதுதான் சத்தியம் ததேவ சத்தியம் ததேதத் சத்தியம் அதுதான் உண்மையான சத்தியம் முதல்ல சொன்னேன்னே தர்மந்தாம்பா சத்தியம்னு சொன்னேன் அது வியாபகாரிக சத்தியம் ஆபேக்ஷிக சத்தியம் இந்த சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இது அப்சல்யூட் ரியாலிட்டி அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி அது வியாபகாரிக சத்தியம் இது பாரமார்த்திக சத்தியம் பாரமார்தியாபகாரிக சத்தியத்தின் துணை கொண்டு பாரமார்த்திக சத்தியத்தை உணர்ந்து என்ன மௌனி பவத்தே உபனிஷத் சொல்ல போகிறது கொஞ்ச நேரத்தில் என்ன பிரயோகம் கேட்க விடாது அது உபனிஷத் பிரயோகம் அமைதி ஆயிடுறான் அதுக்கப்புறம் உள்ளத்தில் வந்து தேடல் இல்லை அறிய வேண்டும் என்கின்ற அரிப்பு இல்லை தேடல் இல்லை அமைதி போராட்டங்கள் ஓய்ந்தன பிறவி எல்லா பிறப்பும் பிறந்து எம் எம்பெருமாள் மெய்யே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீழுற்றே ஓம் சாந்தி சாந்தி ஓம் பதிரங்கே விஷ்ணுயாமே மாஷிரியஜற்றா ஸிரைரங்கை சுஷ்டுவாசநூஷேமேவஹி தஞ்சதாயு ஸ்வதிரீந்திரோவ்வா ஸ்வூஷா விஷவேர்தோ அரிஷேமிஸோஸ்பூஷா ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவதுவாத்தேயிணா மூர்த்த மூத்தி எல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வாத்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாதி ஓம் ஆதிகருநஸ்வீ